ஓம் பிரபிஜா தோத்தவேத்ய கிருஷ்ணா கீதாஹே நம ஸ்ரீமத் ரெண்டாவது அயசியோகம் இருபத்தாவதுக்கு பாத்தம் சொலரே அது சைனா நித்தியம் வாமே மித்தம் மகாபாஹோ நம் சோச்சித்துமர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பதினோராவது ஸ்லோகத்தில் பொதுவாக உபதேசம் பண்ணார் நீ கவலைப்படுறதுக்கு காரணமே இல்லை அர்ஜுனா ஆத்மாவினுடைய கோணத்தில் பார்த்தாலும் நீ கவலைப்படுறது பொருத்தமாக இல்லை உடம்பு மனசு அப்படிங்கிற அனாத்ம திருஷ்டியில் பார்த்தாலும் கவலைப்படுறது பொருந்தாதுன்னு சொன்னார் பிறகு ஆத்மா அவனுடைய எல்லாம் உபதேசம் பண்ணார் அந்த லக்ஷணங்களால் ஆத்மாவை பத்தின அறிவை ஆத்ம உபதேசம் பண்ணியிருக்கார் பகவான் நாமும் அதை புரிஞ்சின்றிருக்கோம் ஆத்மான்னு சொன்னால் நான்கிறத மறக்கக்கூடாது ஆக இத்தனை லக்ஷணங்களை சொல்லி பிறகு பகவான் சொன்னார் ஆத்மாவை பற்றி தெரிஞ்சின்னு நீ கவலைப்படுறதை விட்டுடணும் கவலைப்படுறது பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி இருபத்தஞ்சா ஸ்லோகத்தில் பூர்த்தி பண்ணார் இப்போ இந்த இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டு மூணு ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறார்னா ஒருவேளை எனக்கு இந்த ஆத்ம தத்துவம் புரியலை அப்படின்னு நீ நினைக்கலாம் இந்த உடம்பைத்தான் நான் ஆத்மா அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான்கிறது இந்த உடம்பு தான் உடம்புக்கு வேறாக ஆத்மா இருக்குங்கிறது எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு அர்ஜுனன் நினைக்கக்கூடும் அர்ஜுனன் மாதிரி நிறைய பேர் சொல்லவும் கூடும் அதை மனசில் வச்சுட்டு பகவான் என்ன சொல்கிறார் சரி நான் ஒரு பேச்சுக்காக ஒத்துக்கிறேன் இதுக்கு பேர் அபியுபேத்தியவாதம்னு பேர் அந்த மாணவனுக்கு புரியலேன்னா அவனுக்கு புரியிற மாதிரி சிலதெல்லாம் சொல்ல வேண்டி வரும் அதுக்காக தப்பாக இருந்தாலும் அதை சிலதை ஒத்துக்கிறது தற்காலிகமாக ஒத்துக்கிறது அந்த அடிப்படையில் பேசுகிறார் பகவான் அதாவது எப்படியாவது அர்ஜுனனுடைய கவலையை போக்கணுங்கிறதான் பகவானுக்கு நோக்கம் தத்துவத்தை சொல்லி புரிய வச்சு பார்ப்போம் தத்துவம் புரியலேன்னா வேற ஏதாவது வழி இருந்தால் அந்த வழியிலேயாவது சொல்லி கவலையை போக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இந்த ஸ்லோகத்தை உபதேசம் பண்ணுறார் சரி இந்த உடம்பு தான் நான் என்ற சொல்லுக்கு பொருள் நீ நினச்சா கூட இது பிறக்கக்கூடியது சாகக்கூடியது அது நீ வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் அத அதனால் டாபிக் கொஞ்சம் மாத்திராருன்னு அர்த்தம் ஏனும் நித்திய ஜாதம் நித்தியம் வா மன்னசே மிருதம் நித்திய ஜாதம்னா இந்த ஆத்மாங்கிறது எப்பவும் பிறக்கிறது அப்புறம் மிருதம் வா மன்னியசே இந்த ஆத்மா இறந்து போகிறது இது வரைக்கும் சொன்னது ஆத்மாவுக்கு பிறப்பு இல்லை இறப்பு இல்லை உடம்புக்குத்தான் பிறப்பு இறப்பு இருக்குதுன்னு சொன்னோம் நீ உடம்பையே நான்னு நினச்சா கூட இது பிறக்கிறதும் இறக்கிறதும் உலகத்தில் சகஜம்தானே எத்தனையோ உடம்பு பிறந்திருக்கு இறந்துருக்கு இப்போ இங்கே இருக்கக்கூடிய உடம்பு ஓம் உடம்பு எம் உடம்பு பீஷ்மர் துரோணர் இங்கே எல்லாரோட உடம்பும் இறக்கத்தானே போகிறது இதில் எனத்துக்கு கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குது ததாபித்துவம் ததாபின்னா அப்படி இருந்த ஹே மகாபாகோ புஜ பல பராக்கிரமம் அதாவது நல்ல உடம்பில் சக்தி உள்ளவன் கைகள்லாம் நல்ல பலமான கைகள் அப்படிப்பட்ட பலம் வாய்ந்த கைகளை உடைய அர்ஜுனா ஏவம் சோசித்தும் நான் அருகசி நீ இப்படி துக்கப்படுறது சரியில்லை எனத்துக்கு அறிவில்லாதவன் மாதிரி கவலைப்படுற அறிவுள்ளவன் கவலைப்படுவானா வாழ்க்கையை பற்றின அறிவு உள்ளவன் கவலைப்பட விட்டுட்டு காரியத்தில் ஈடுபடுவான் அதில் கவலைப்பட்டுன்னு இப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்து ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒரு வீரனுக்கு அழகு கிடையாது அப்படின்னு சொல்லி பகவான் கவலைப்படாமல் இருக்கிறதுக்கான வழிமுறையை உபதேசம் பண்ணுறார் உடம்பையே ஆத்மான்னு வச்சுண்டாக்கூட அது பிறக்கிறதும் இறக்கிறது சகஜமாக இருக்கிற பட்சத்தில் இதை குறித்து நம்ம என்னத்துக்கு அனாவசியமாக கவலைப்படணும் அர்ஜுனா அப்படின்னு ஒரு அழகான கோணத்தில் இந்த உபதேசத்தை பண்ணியிருக்கிறார் நாமளும் இந்த உண்மையை புரிந்து கவலைகள் இல்லாமல் வாழ்க்கையை அறிவுபூர்வமாக நடத்துவதற்கு முயற்சியை மேற்கொள்வோம் இங்கே உடம்ப ஆத்மானு சொல்கிறது ஒரு பேச்சுக்காக சொல்கிறாரே தவிர உண்மையிலேயே இத்தனை நேரம் மெனக்கெட்டு நிறைய நேரம் சொன்னது ஆத்மாவுடைய லக்ஷணத்தை சொன்னதெல்லாம் இல்லையனு அர்த்தம் ஒரு இந்த தத்துவம் உனக்கு புரியாட்டா கூட பரவாயில்லை கவலையை விடு என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து நாளைக்கு தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்ப்போம் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் அறிவோம்